நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையில் இன்னமே இன்னைக்கு செய்யப்போகிறது கேப்சிகம் கேரட் மிக்ஸ் அண்ட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் சாதம் உதிரொதிராக வெடித்து கொள்ளவும் தேவையான அளவு கேப்சிகம் ஒன்று கேரட் ஒன்று நெய்யிலது எண்ணெய் மூணு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் முந்திரி தேவையான வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு கருவேப்பளிசிறளவு பெருங்காய்த்தூள் ஒரு பிஞ்ச் பூண்டு அஞ்சாறு பல் பெரிய வெங்காயம் ஒன்று உப்பு அரிசிக்கு ஏற்ப சர்க்கரை ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று கொத்தமரித்தாழி கால் கப் சேமரை முதல்ல சாதம் நம்ம என்ன அரிசி யூஸ் பண்ணமோ அதை வந்து உதிர உதிராக அடித்து வச்சுக்கலாம் நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சம் சாறு எடுத்து வச்சிடலாம் கொத்தமல்லி தாழை ஃபைனாக க்ரஷ் பண்ணி வச்சுருவோம் ஸ்டவ் பற்றி ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டலாம் கடுகு பொருஞ்சும் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துருவோம் உளுத்து வறுத்துட்டு வேர்க்கடலையும் போட்டு வறுத்துப்போம் முந்திரி ஆப்ஷனல் இருந்தால் போட்டுப்போம் இல்லைனாலும் பரவாயில்ல முந்திரி போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலையை போட்டுவிடுவோம் பெருங்காயத்தூள் வச்சுட்டு கே போட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிப்போம் பூண்டு பூண்டு கூட வேணான்றவங்க விட்டுடலாம் பூண்டு போட்டு வதக்கிப்போம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் மதங்கினதும் இந்த கேப்சிக்கம் போட்டுடுவோம் வெங்காயம் முக்கா பார்த்து வைகும் போதே இந்த கேப்சிக்கம் போட்டுடலாம் அதோடு சேர்ந்து வெந்துடும் கேப்சிக்கம் சீக்கிரமே வெந்துடும் போட்டுவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு மஞ்சள் பிடி உப்பு ஒரு கால் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் ஜஸ்ட் அது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக இந்த சுகர் ஆட் பண்ணுறோம் வேணும்னா விட்டுடலாம் போட்டுவிட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுவோம் டாஸ் பண்ணி விட்டுட்டு எலுமிச்சம் சாறு ஊற்றுவோம் எலுமிச்சம் சாறு ஊற்றிட்டு ஊற்றின உடனே ரைஸ் கலந்தணும் அடுத்த செகண்ட் லைஸ் அப்படியே கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கேரட் துருவி அது மேலே அந்த ரைஸ் மேலே கலந்து போட்டுவிட்டு கொத்தமல்லித்தாழி தூவி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கேப்சிகம் கேரட் ரைஸ் தயார் கேப்சிகம் கேரட் மிக்சட் ரைஸ் இது பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்க மீண்டும் சந்திப்போம்